அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவ பெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை பல தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து வருகின்றோம் செயல் கீழ் தெரிந்து செயல் வகை வலியறிதல் காலம் அறிதல் இடன் அறிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றம் தழால் பொச்சாவாமை ஊக்கம் உடைமை மடியின்மை ஆகிய பத்து அதிகாரங்களில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் அறிந்திருக்கிறோம் இனி திருவள்ளுவரின் திருவருள் துணை கொண்டு திருக்குறளில் அறுபத்தி இரண்டாவது அதிகாரமாகிய ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள அதாவது தலைப்பில் உள்ள குரட்பாக்களை கற்க தொடங்குகிறோம் ஆழ்வினை என்பதன் பொருள் வினையை ஆளுதல் ஆழ்வினை உடைமை வினைகளை அதாவது செயல்களை முயற்சியுடன் செய்யும் தன்மையை நன்கு உடையவராக இருத்தல் இதற்கு முந்தைய அதிகாரத்தில் உள்ளத்தில் எண்ணங்கள் நிலையில் மடி எனப்படும் சோம்பல் தலைவனுக்கு அல்லது அரசனுக்கு இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார் மனச்சோம்பலை நீக்குவதோடு உடற்சோம்பலையும் நீக்கி செயல்பட வேண்டும் என்பது இந்த அதிகாரத்தின் மைய கருத்தாகும் எண்ணங்களாலும் சொற்களாலும் உடல் உறுப்புகளாலும் நல்ல செயல்கள் புரியும் வாய்ப்பு மனித உடலில் வாழும் உயிருக்கு கிடைத்துள்ள அரிய வாய்ப்பு என்பதை நன்கு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தர்மசாஸ்திரங்கள் அனைத்தும் உபதேசித்துள்ளன இந்த அதிகாரத்தில் முயற்சியின் சிறப்பும் முயற்சி இல்லாதவனுடைய குறைபாடு அல்லது குற்றமும் உணர்த்தப்படுகிறது செல்வம் வருவது முயற்சியால் வருமை வருவது முயற்சி இன்மையால் என்றும் ஊழினால் எத்துன்பம் ஏற்படினும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம் என்றும் உணர்த்தப்படுகிறது ஆழ்வினை உடைமையாவது செயலில் முயற்சி எண்ணத்திலே சோம்பல் இல்லாதிருக்க வேண்டும் என்று முன் உபதேசிக்கப்பட்டது மனச்சோம்பல் நீங்கிய பின் செயல் ஆரம்பமாகிறது